ஸ்ரீராய் செல்வம் போல் சீர்கபே என்ன ஆசான் வீரராக விற்கப்போவில் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மையூரகவியர்களை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திருமதி லக்ஷ்மி அவர்களே திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே திரு ஜி ரகுவரன் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பதினேழாவது ஸ்லோகம் விஸ்தீர்ணம் வியோம தீர்காஹா சபதி தசதிஷோ வியஸ்த வேலாம்பசோ அப்தீன குருபத் பீ नाना आभोग च पद्मिनी ஷசி ஜிசயா விசிரம் सहस्रत्विशो சகசிரத்விஷோ ஆயிரம் கதிர் உள்ள சூரியன் காலையிலே உதிப்பதனாலே துலக்கமாக தெரியாத ஆகாயம் விளக்கமாக அகலமாக தெரிகிறது பத்து திசைகளும் ஒளி கடல் தெரியாமல் இருப்பது கண்ணுக்கு புலனாகிறது கடற்கரை எது என்றும் கடல் எது என்றும் துலக்கமாக புரிகின்றன மேலும் பலவிதமான மலைகள் மரங்கள் நகரங்கள் அதை சுற்றியுள்ள நிலங்கள் அனைத்தையும் தெளிவாக இந்த பூமியோடு எடுத்து காட்டக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் தாமரையை மலர்பிக்கின்றன தாமரை இருக்கும் ஓடையை துலக்கமாக நமக்கு புரியும்படி செய்கிறது இந்த பூமியே உல்லாசமடைகிறது விளக்கமடைகிறது அப்படிப்பட்ட சூரியனுடைய கதிர்கள் உங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி உடனடியாக உங்களுக்கு மங்களங்களை செய்யட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை அப்படியே பதம்பதமாக தமிழில் அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்ன சாதாரணமாக சினிமாக்களில் வர்ற காட்சி தான் ஒரு பூபாலராகத்த பின்னணியில் இசைப்பார்கள் சூரியன் மெல்ல உதைப்பான் அப்போ எல்லாம் அது இருட்டா தெரியாமல் இருந்த பொருள்களெல்லாம் துலக்கமாக தெரியுது அந்த காட்சியைத்தான் சொல்றேன் முதல்ல சொல்ற விஸ்தீர் வியோமீர்ணம்னா அகலமாக ஆகாயத்தை இருட்டில் உங்களால அதிக தூரம் ஆகாயத்தை பார்க்க முடியாது நிலம் இருக்கிற இடம் நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு துலக்கமா தெரியும் மயில் கணக்கில் நீண்டு அகன்று பறந்து இருக்கிற ஆகாயத்தை நாம இருட்டில் பார்க்க முடியாது ஆனால் பொழுது வெடிந்த உடனே அதிகாலையிலே நமக்கு அந்த ஆசாயமானது மிக அகன்றது எல்லையில்லாதது அப்படின்னு தெரியும் மனிதர்கள் எப்பவுமே விஸ்தீர்ணமான வசிப்பிடத்தை தான் விரும்புகிறார்கள் வீடு விட சின்ன வீட்டை விட பெரிய வீடுதான் மக்களால் விரும்பப்படுகிறது சாதாரணமா ஒரு நடுத்தர வருமானம் உள்ளவன் தன்னுடைய சிறு வீட்டிலே இருந்து பழகியவன் திடீரென்று ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு போயினு போனால் அங்க பார்த்தா ஹால் பெருசாக இருக்கு சீலிங் உயரமாக இருக்கு ரூம் எல்லாம் அகல அகலமாக இருக்கு விராண்டாவிலேயே ஒரு கார் நிறுத்தலாம் போல் இருக்கு அதை பார்த்த உடனே வீடுனா இப்படி தான் இருக்கணும் என்று அவனுக்கு ஒரு ஆசை அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அவனுக்கு மனசே வராது அந்த காலத்து ராஜாக்களுடைய அரண்மனையை போய் பார்க்குற போது நமக்கு ஏன் மனசுக்கு ரம்யமா இருக்கு அகன்ற இடம் விசாலமான பிரதேசம் அது எப்பவுமே மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் வீட்டில் நீங்கள் மன அழுத்தத்தோடு இருந்தால் பீச்சுக்கு வந்தால் ஏன் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது மேலே கூரை இல்லை ஆகாசம் ரொம்ப உயரத்தில் இருக்குது வீதி ரொம்ப அகலமாக இருக்குது அப்போ அகன்ற ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல மன அழுத்தங்கள் நீங்குகின்றன கவலைகள் மறைகின்றன மனசு மகிழ்ச்சி அடைகிறது அந்த மகிழ்ச்சியை தருவதற்கு ஆதவன் முக்கிய காரணமாக இருக்கிறான் சுதந்திர போராட்ட வீரர்களை ஆங்கிலேயர்கள் சிறையில் அடைத்த போது அந்த சிறையினுடைய நீளம் என்ன தெரியுமா ஒன்பது அடி அகலம் என்ன தெரியுமா அஞ்சடி ஜன்னல்களே இல்லை முன்பக்க கதவு மட்டும்தான் திறவை இவர்களுக்கு ஒரு தட்டு ஒரு குவளை கொடுக்கப்படும் அந்த குவளை எதுக்குன்னு சொன்னால் காலையில் பல் வளர்க்குறதுக்கு லெட்டின் போகிறதுக்கு முகம் கழுவுறதுக்கு சாம்பார் வாங்கிக்கிறதுக்கு கால் கழுவுறதுக்கு சவரம் பண்ணுற தண்ணி வச்சுக்கிறதுக்கு மலங்கழிச்சா சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு குவலை தான் உங்கள் வாழ்க்கையை இந்த சுருக்கமான இடத்துல சுருக்கமான உடைமைகளில் கழியணும் என்று விடுதலை போராட்ட வீரர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் எவ்வளவு கொடுமையான தண்டனை அது எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு நிர்பந்தமாக ஏற்படுத்திக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போ மனிதர்கள் அகன்ற பிரதேசங்களையும் நிறைந்த உடைமைகளையும் விரும்புகிறார்கள் அப்போ வாழ்க்கை ரம்யமாக இருக்கு என்னதான் வந்து இரவு பொழுதுல நமக்கு இஷ்டமான உணவுகள் கிடைத்தாலும் பங்களாக்களில் வசித்தாலும் திரைப்படங்கள் பார்த்தாலும் பொழுது விடிஞ்சு வெளிச்சம் வந்தா மனசுக்கு ஒரு கலகலகலன்னு இருக்கு ராத்திரி பரம் அழுதுகிட்டு இருந்தவன் விடிய காலையில் சிரிக்க தொடங்குகிறான் ஏன்னா இருட்டு மனிதனுடைய மனதை அழுத்துகிறது அதை சொல்ற விஸ்தீர்ணம் வியோம ஆகாசம் இருக்குமிடமே தெரியாமல் இருந்தவர்கள் ஆதவன் உதயத்தை பார்த்து இதோ ஆகாயம் இங்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் காட்சியை அடிக்கடி நம்மாழ்வாருடைய ஜன்னத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் அதாவது பகுலபூஷண பாஸ்கர உதயத்துக்கு பின்பு பகவான் இருப்பிடம் பார் உலகுக்கு தெரிந்தது பகுலபூஷன்னா மகிழ மாலையை அணிந்த நம்மாழ்வார் அவர் சூரியனா அந்த சூரியன் உதித்த உடனே என்ன ஆச்சு மக்களுக்கு அன்று வரை ஆன்மீகத்தை பற்றி இருந்த இருட்டு நீங்கியது அவர்களுக்கு தத்துவம் விளங்கியது அப்படின்ற காரணம் என்னன்னு இந்த நம்மாழ்வார் யோக திசையில் அமர்ந்திருக்கிற போது பெருமாள் அனுப்பினதனாலே விஸ்வக்சேனர் என்ற வைகுண்டத்தினுடைய சேனை முதலியாண்டான் இறங்கி வந்து நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுத்து அனைத்து வேதங்களையும் அவருக்கு அருளி செய்தார் இலக்கண இலக்கியங்களோடு அருளி செய்தார் அதனால் அவர் வித்வானார் அவர் தனக்கு கிடைத்த வெளிச்சத்தை ஊருக்கு கொடுத்தார் அதனால என்ன ஆச்சுன்னா இந்த நம்மாழ்வாராகிய சூரியன் தான் எந்த ஊரில் பிறந்து கதிர் வீசியதோ அந்த ஊரிலே தன் தாக்கத்தினாலே அந்த மண்ணுக்கும் தண்ணீருக்கும் ஒரு புனிதத்துவத்தை நல்கியது இன்னைக்கு அந்த தாமிரபூரணி ஆற்றங்கரையில போய் அந்த தாமிரபூரணி தண்ணீரை கொஞ்சம் ஒரு வாய் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகுமா ஒரு யோகி மகான் வட இந்தியாவிலிருந்து வந்தார் பல திவ்ய தேசங்களும் சேவிச்சிட்டு வந்தார் இங்கே தாமிரபரணி ஆற்றங்கரையில மரத்தடியில இளைப்பாறிக் கொண்டிருந்தார் அப்ப ஒரு நாய் எங்கேயோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த தாமிரபரணி தண்ணீரை குடிச்சது நக்கி அப்படி குடிக்கிற போது இந்த பக்கம் மண்ணா இருக்குதேன்னு சொல்லி கொஞ்சம் உள்ள போய் குடிக்கலாமே உள்ள ஆத்துக்குள்ள இறங்குச்சு இறங்கின உடனே வெள்ளமானது வந்து அடித்து கொண்டு அது அங்கேயே இறந்து விட்டது இறந்த உடனே இவர் யோகியாதலே இவருடைய ஞான கண்களுக்கு அந்த நாயினுடைய கபாலத்திலிருந்து ஆத்மா புறப்பட்டு ஜோதி ரூபமாக வைகுண்டம் போவதை பார்த்த அவருக்கு ஒண்ணுமே புரியல அப்போ சில தேவதூதர்கள் வந்து அந்த யோகி கிட்டே சொன்னாங்களா நீ இத சாதாரண ஆறுன்னு நினைக்கிற இந்த ஆறு நம்மாழ்வார் என்ற சூரியன் உதித்த ஆறு அதனால இந்த ஆற்று தண்ணீரை பருகவர்களுக்கு உடனடியாக ஜென்மம் சாபல்யமாகிறது நாய் ஜென்மம் எடுத்திருந்த இந்த பாபாத்மா அந்த தண்ணீரை பருகியதனால் உடனடியாக வைகுண்டம் செல்கிறது சகல பாவங்களும் நீங்கி அப்படின்னு சொன்னார்களா உடனே இவர் அப்படியே புலகாங்கிதம் அடைந்து நாலு சொல்றார் நம்மாழ்வார பார்த்து ஒரு பிரார்த்தனை என்ன சொல்றார் வாய்க்கும் குறுகை திருபீதி எச்சில் வாரி உண்ட ஆழ்வார்திருநகரியனுடைய தெருக்கல்ல இருக்கிற எச்சிலையை நக்கி சாப்பிடுகிற நாய்க்கும் இப்ப நாய்கூட வளர்ப்பு நாய் இல்லை சேட்டு வளர்கிற நாய் இல்லை சோறு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் வீதியில் இருக்கிற குப்பத்தொட்டிகள் இருக்கிற எச்சிலைகளை வாரி உண்ணக்கூடிய அந்த நாய் அந்த நாய்க்கும் பரமபதம் அழித்தாய் நம்மால் வர பத்தி சொல்றேன் அந்த நாய்க்கு வைகுண்டம் இம்மீடியட்டா சாதாரணமா ஒரு நாய் மோட்சம் போகணும்னா அதுக்கு அடுத்தடுத்த ஜென்மங்களில் மனுஷ ஜென்மம் அடைஞ்சு பிராமண ஜென்மம் அடைஞ்சு வேதம் படிச்சு எவ்வளவோ நிலைமை தாண்டி போகணும் டைரக்ட் ப்ரமோஷன் ஆயி போச்சு அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்து அப்படிங்கிறார் அந்த நாய்க்கு மோட்சம் கொடுத்துட்டியே இந்த பேயையும் கொஞ்சம் கவனிப்பா நான் இந்த தண்ணியை கொஞ்சம் வாரி குடிக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ அந்த நாய் நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தார் பழுதோ அப்படி இடம் கொடுத்தா அதனால உனக்கு என்ன குறைஞ்சு போகுமா பெருமாள் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்லும் ஞான தமிழ்கடலே இந்த நம்மாழ்வார் சொன்ன கவிதை எப்படி இருக்குதான் பெருமாள் வந்து அப்படி ஸ்டடியா உக்காந்துருக்கிறவர் இவர் பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் அப்படி காதை அப்படி சாச்சு கேட்கிறாரு ஏன்னா ஒரு சொல்லு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு அந்த மகுடம்ங்கிறது கிரீடம் அப்படி தலை சாய்கிற போது அந்த மகுடம் சாயுது சில பேர் வந்து பஸ்ல முன் சீட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பின் சீட்ல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பேச்சில் ஒரு பகுதி முன் சீட்ல இருக்கிறவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யம் ஆயிடும் இவன் ஊர் சம்பந்தப்பட்ட செய்தி எங்க புறணி எவந்தலையோ உருளுது இப்ப திரும்பி கேட்டால் அவங்க உடனே பேச்சை நிறுத்திடுவாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா டாப்பிக்கை மாத்திருவாங்க அதனால இவர் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் அந்த சீட்டை விட்டு அப்படி மெல்ல மெல்ல மெல்லி நகர்ந்து அப்படி சாஞ்சு கை வச்சுக்கிட்டு காத்து வாங்குற மாதிரி காது அவங்க பேச்சை வாங்குறப்ப உக்காந்துக்குவாரு அப்பதான் நல்லா கேட்கணும் அந்த இடம் பார்த்து கண்டக்ட்டு வந்து உயிரை வாங்கிடுவான் போச்சு அதுவும் போச்சு இப்போ பெருமாள் என்ன பண்றாரா ஸ்டடியா பத்மாசனத்துல உக்காந்த தோற்றத்தை விட்டு இப்படி எப்படி அசையாது இருந்தவர் நம்மாழ்வார் புளியமரத்தறையில உட்கார்ந்து பாட்டு சொல்றத கேட்ட உடனே அவரு அப்படி காதை தீடிட்டு கேட்கிறாரு ஒரு சொல்லு கூட மிஸ் ஆக கூடாதுன்னு அதான் சொல்றாரு பெருமாள் மகுடம் சாய்க்கும் படிக்கு கவி சொல்லும் ஞான தமிழ்கடலே அப்படிங்கிற நம்மாழ்வாருக்கு என்ன அழகான ஒரு பேர் கொடுக்குற பெருமாள் வந்து எல்லார் பாட்டையும் தான் கேக்குறாரு ஆனா இப்படி தலை பாட்டு கேட்டது உங்கட்டு அப்படி பண்ணினியே அப்படி ஞான தமிழ்கடலே இந்த எச்சிலையிலேயே வாரி உண்ட நாய்க்கு மோச்சம் அடித்தனி இந்த பேய்க்கு தரக்கூடாதா அப்படின்னு ஒரு யோகி பாடினார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சூரியோதயம்னு சொன்னா உடனடியா நம்மாழ்வாருடைய பேர் ஞாபகத்துக்கு வரணும்னு ஆச்சாரியர்கள் வலியுறுத்தி சொல்லுவார்கள் பகுலபூஷன பாஸ்கரோதயத்துக்கு பிறகுதான் வைணவம் வலிமை பெற்றது என்று சொல்லுவார்கள் அதுபோல இங்க விஸ்தீர்ணம் வியோம வியோம ஆகாசமானது அகலமாக தெரிகிறது தீர்காகா சபதி தசதிஷா சபதின உடனடியாக நிர்த்தம் இம்மீடியட்லி தசதிசாகன பத்து திசைகளும் எட்டு திசை உங்களுக்கு தெரியும் ஒரு திசை மேலே ஒரு திசை கீழே இந்த பத்து திசைகளும் ஒரே சமயத்திலே உடனடியாக தெளிவாக தொடங்குகின்றன இப்போ இந்த மண்டபத்தில் இருட்டா இருக்கிற போது டியூப்லைட்டை போட்டால் இந்த வெளிச்சம் இந்த ஹாலுக்கு தான் கொடுக்கும் அந்த பக்கத்தில் விநாயகர் சனி பக்கம் இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே யாரும் போடலைன்னா இந்த வெளிச்சத்தினால அங்கே புண்ணியம் இல்லை அங்கே உங்களுக்கு வெளிச்சம் வரணும்னா அங்கே இருக்கிற டியூப்லைட்டை போட்டால் தான் அங்கே வெளிச்சம் வரும் ஆனா சூரியன் அப்படி இல்லை அவன் கிழக்க எங்கையோ உதிக்கிறான் அவன் வெயில் பட்ட இடத்திலையும் வெளிச்சம் தெரியுது வெயில் படாத இடத்திலையும் வெளிச்சம் தெரியுது இப்ப சூரியன் உச்சிக்கு போயிடறான்னு வச்சுக்கோங்க சூரிய ஒளியானது இந்த மண்டபத்தை பொத்துக்கிட்டு உள்ள வர்றதில்லை ஆனால் அந்த சூரிய ஒளி வீதியில பட்டு சுவர்கள பட்டு பரஸ்பரம் பிரதிபலிச்சு இந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்கு சூரியன் இங்கே உதிச்சிருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு பிரகாசம் ஆனா நீங்க அதே சமயத்துல அங்க வெளியில வந்து ஒரு நியான் பல்பை ஏத்துங்க எரிய ராத்திரியில அந்த வெளிச்சம் இங்க வருதான்னு பார்ப்போம் வராது சுவர்களை தாண்டி இடுக்குகளுக்குள் நுழைந்து ஒளி வீசக்கூடிய சக்தி மனிதன் ஏற்படுத்தி செயற்கை விளக்குகளுக்கு இல்லை ஆனால் சூரிய வெளிச்சத்துக்கு என்ன ஒரு மகிமை ஒரு பொருளில் பட்டு அதிலிருந்து பிரதிபலித்து இன்னொரு பொருளில் பட்டு அதிலிருந்து பிரதிபலித்து இன்னொரு பொருளில் பட்டு பல வகையான பிரதிபலிப்புக்கு பிறகு அகில உலகமும் வெளிச்சம் செய்கிறது அந்த காலத்து பிரமிடுகளிலே வருடம் ஒரு முறை பிரமிடுகளுக்குள்ள இறங்கி இறந்து போன அந்த ராஜாக்களுடைய உடம்புக்கு பராமரிப்பு செய்வதற்காக ஒரு வசதி பண்ணியிருந்தார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பிரமிடுகளை திறக்கக்கூடிய வழி தெரியும் அவங்க மட்டும்தான் அந்த கல்லை நகர்த்தி கரெக்டாக உள்ள போவாங்க அந்த உள்ள இருக்கிற அந்த ஏமாற்று பாதை இருக்குதே லைப்ரென் சொல்லுவாங்க அதில் அவங்க கரெக்டா போவாங்க அப்போ உள்ள போறதுக்கு வெளிச்சம் பத்தாது இல்லையா அதுக்கு அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் என்றால் சூரிய ஒளி நேராக ஒரு துவாரம் வழியே உள்ள அங்கே உலோகத்தால் ஒரு பல கண்ணாடி இருக்கிறது அந்த கண்ணாடியில் பட்ட உடனே அந்த கண்ணாடியிலிருந்து ஒளி பிரதிபலிச்சு அதே இன்னொரு பெரிய கண்ணாடி எதிர்ப்பக்கத்தில் இருக்கும் அது பிரதிபலிச்சு அந்த பக்கம் இருக்கிற கண்ணாடியில் படும் அங்கிருந்து அதுக்குள்ள அந்த பக்கம் கண்ணாடியில் படும் இப்படி பதினாறு கண்ணாடிகள் வைத்திருக்கிறார்கள் அந்த பதினாறு கண்ணாடிகளிலும் அந்த சூரிய ஒளி பிரதிபலிக்கிற போது என்ன ஆகுதுன்னா பெருமிடுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளளவு ஏரியா முழுக்க வலிச்சம் நீங்க இன்னைக்கு தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் ஏத்தனா கூட அவ்வளவு கிடைக்காது இயற்கை ஒளியை கொண்டு பிரமிடுகளுக்குள்ளே ஒளியை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர் அன்று பண்ணி இருக்கிறார்கள் இன்றும் பார்த்தால் மூக்கில விரல் வைக்கிறார்கள் சூரியனுடைய ஒளிக்கு என்ன ஒரு மகத்துவம் இருக்குது தெரியுமா நீங்க சாதாரண மின்சார விளக்க வந்து இதே இப்ப நான் சொன்ன சிஸ்டம் படி பிரதிபலிக்க வச்சு ஒரு பதினாறு கண்ணாடி ஒரு இருட்டு இருக்கிறதுக்கு கொண்டு போனீங்கன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த டியூப்லைட்டுக்கு அறுபது வாட்ஸ் பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒளியானது பதினாறு கண்ணாடிகளிலே பிரதிபலிச்சு கடைசி அந்த இடத்துக்கு போய் சேரும் இதே அறுபது வாட்ஸ் போய் சேர்றதில்லை அதில் பிரதிபலிப்பின் போது ஒளி குறைகிறது கடைசியில் அங்கே போய் சேரும் போது வாட்ஸ் வெளிச்சம் தான் போய் சேருது நீங்க இன்னொரு பதினாறு கண்ணாடி வச்சீங்கன்னா இருபத்தஞ்சு வாட்ஸ் வெளிச்சம்தான் அங்கே போய் சேருது கண்ணாடிக்கு கண்ணாடி இந்த வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே ஆனால் சூரியனுடைய ஒளி எத்தனை பொருள்கள் பட்டு பிரதிபலிச்சாலும் அது குறைவதில்லை அது ஆண்டவன் ஏற்றிய விளக்கு அதனுடைய அற்புதம் அப்படி இருக்குது இந்த ஸ்லோகத்துல கீழே வந்து சஹசிர துஷகா அப்படின்னு பேர் கொடுக்கிறார் சூரியனுக்கு இங்க சூரிய நாராயணனுக்கு பேரு சஹசிரத்விஷகா ஆயிரம் கதருடைய அப்படின்னு அர்த்தம் கர்ணன்னூர் சினிமாவில் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயையை போற்றி அப்படின்னு சூரியனுக்கு ஒரு பாட்டு போட்டான் அந்த ஆயிரம் கரங்கள்னு வந்த காரணம் என்ன ஆயிரம் கதிரி தன் ஆயிரம் கதிர்களாலே சபதி உடனடியாக தசதிஷாக பத்து திசைகளும் கிளியர் கட் பளிச்சுன்னு தெளிவா தெரியுது துலக்கமா தெரிகிறது சொல்றாங்கல்ல வெளியிலேன்னு தெரியுது நிறங்களுக்கு ஒளி தரும் தன்மை இல்லை இதான் விஞ்ஞான உண்மை வெண்மைக்குத்தான் ஒளி தரும் தன்மை இருக்கிறது எல்லா கலரும் வெள்ளை ஆயிடும் கருப்பு சேலை இப்படி பல வண்ணங்கள் இருக்கிற சேலைகளை எல்லாம் எரிச்சிங்கன்னா எல்லாம் கருப்பா சாம்பலா மாறும் அதை இன்னும் மறுபடி போட்டு நெருப்புல எரிச்சிங்கன்னா அது வெண் சாம்பல் ஆகிவிடும் திருநீரு போல வெண் சாம்பல் ஆகிவிடும் அப்ப அனைத்து வர்ணங்களும் முதலிலே கருப்பாக ஒடுங்குகின்றன அது மறுபடியும் வெளுப்பிலே அடங்குகிறது எல்லாம் வெள்ளையில தான் போய் ஒடுங்குது இப்ப வெப்ஜிஆருங்கிற ஏழு மேஜர் கலர்ஸ் மட்டுமில்ல இன்னும் எத்தனை எத்தனை கலர் இருக்கோ அத்தனை வண்ணங்களுக்கும் மதர் தாய் இந்த வெண்மைதான் வெண்மையைத்தான் ஞான ஒளியாக சொன்னார்கள் வள்ளலார் கொடி ஏற்றுகிற போது வெண்மையும் மஞ்சளும் அந்த கொடியை தான் அவர் ஏற்றினார் கருப்பு கொடியை ஞானத்துறைக்கு ஏற்ற மாட்டார்கள் மந்திரவாதிகள் தான் கருப்பு கொடி ஏற்றுவார்கள் கண்ணங்கரேன்னு ஒரு கருப்புல கொடி ஏத்துவான் அது சாத்தான வாவான்னு கூப்பிடும் பெரிய வாவான்னு கூப்பிடும் கருப்புங்கிறது ரொம்ப அன்பிளஸ் அதர்மமான ஒரு கலர் அந்த கலரை கண்ணால பாக்குறதே அமங்கலம் என்று சொல்லுவாரு இப்போ இந்த வியஸ்துலக்கமாக வெண்மையாக எது எதை தெரிய வைக்கதான் பாருங்க முதல்ல ஆகாசம்னு சொன்னார் அடுத்தாப்புல பத்து திசைகள்னு சொன்னார் அடுத்தது வேளா வேளான்னு கரையின்னு அர்த்தம் இந்த சொல்ல அப்படி தமிழ பயன்படுத்துகிறாரு வேலை என்றால் கரையையும் எடுத்து காட்டுகிறது இருட்ல போறபோது கரை எது கடல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரு வித்தியாசத்துல மனுஷன் தவறிடுறான் கப்பல்கள் பெரும்பாலும் விபத்துக்கு உள்ளாவது இரவு நேரத்துலதான் பனி பாறைகளிலே கப்பல் மோதுறது இந்த உலக புகழ் பெற்ற ஒரு விபத்து டைட்டானிய கப்பல் போய் மோதிச்சு பனி பாறையில் எப்போ வெளிச்சம் இருட்டு நேரத்திலே கடல் அமைதியாக இருக்குது நீங்கள் கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமைகளை கேட்டால் ஒரு செய்தி சொல்லுவார்கள் என்னென்ன கடல் ஆரவாரிக்கிற போது விபத்து நேர்வதில்லை ஏன்னா அலைகள் தூக்கி தூக்கி போடுற போது மறைந்திருக்கிற பாறைகள் கண்களுக்கு புலனாகின்றன ஆனால் கடல் அமைதியாக இருக்கு பாருங்கள் அப்போ தான் பயம் பிடிச்சோம் ஏன்னா கடல் அமைதியா இருக்கிற போது ஒளிந்து கிடக்கும் பனிப்பாறைகள் எங்கள் கண்களுக்கு புலனாவதில்லை பனிப்பாறைகள் ஏற குறை கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறதுனால செமி டிரான்ஸ்பேரண்டா இருக்கிறதுனால எங்கள் கண்ணுக்கு துளக்கமாக தெரியாது லைட் அடிச்சு பார்த்தா கூட என்னமோ லைட்டா என்னமோ ஒரு பனி மாதிரி தான் தெரியும் பனிப்பாறையில் மோதினா கப்பல் தூள் துளாயிடம் டைட்டானிக் கப்பல் அப்படிதான் மூழ்கிச்சு அதனால இங்க என்ன சொல்றார் கடல் எது கரை எது என்று பாகுபடுத்தி காட்டுகிறது வேளானா கரை என்று பாகுபடுத்த என்ன செய்கிறது செய்கிறது திருஷ்யா திருஷ்யா காட்சி புலப்படும்படி செய்கின்ற அந்த கதிர்கள் குருவத் திருஷ்யா அப்படின்னு காகாங்கிற சொல்லு திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஒரு குழப்பமான வார்த்தை இத கொஞ்சம் வடமொழி பயிற்சி உள்ளவர்கள் தான் நகரமான வந்து தமிழ்ல நானாவிதமான பறவைகளை நான் பார்த்தேன் என்று நாவலாசிரியர்கள் எழுதுவார்கள் நானா பலவிதமான நக நகன மலைகள் நகர பட்டணங்கள் மறுபடிய அடுத்த நக மரங்கள் ஆபோக அப்படின்னா சுற்றி உள்ள பிருத்திவின் நிலம் இது வட மொழியில இங்கே அவர் காட்டக்கூடிய ஒரு மொழி வித்தை ஒவ்வொரு மொழியிலையுமே இந்த மாதிரி சொல்வித்தைகள் செய்யலாம் அருணகிரி நாதர் இதுல மன்னன் தமிழ்ல இதே மாதிரி புகுந்து விளையாடுவார் அதே மாதிரி காலமேகப் புலவரும் இப்படி பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஆபோக பொறுத்தி வைக்கிறேன் பலவிதமான மலைகளையும் நகரங்களையும் விரட்சங்களையும் அது புரிய வைக்கிறது இந்த சொல் நயம் இருக்கிற போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் அதை ரசிக்க தோணுது இப்போ கவிதையாக கொடுக்கிற போது ஒரேநடை கருத்து கவர்ச்சி பெறுகிறது அந்த மொழியிலே சொல்லப்படக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் இப்போ வந்து நகா ஏன் நகங்கிற சொல்லுக்கு மரம்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா அமைப்பு எடுத்து காட்டுகிறார்கள் உமா பார்வதினு பார்வதிக்கு உமான சிவபெருமானு பார்வதிக்கு உமான அந்த பேருக்கு என்ன அர்த்தம் உ மா ரெண்டா பிரியம் உ கடும் தவம் செய்யாதே அப்படின்னு அர்த்தம் அந்த பெண் வந்து ரொம்பவும் கடும் தவம் செய்து ஒரு ஒரு இலை மட்டும் ஒரு நாளைக்கு உண்டு உடம்ப வாட்டி பரமசிவன் தனக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் என்று அரும் தவம் செய்தாளாம் அதை பார்த்து அவள் தாய் இறக்கப்பட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்படாதேன்னு சொன்னாளாம் அதனால உமா என்று அவளுக்கு பெயராயிற்று அப்படி வடமொழியில ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் மூலம் இருக்கிறது பொருள் விளக்கம் இருக்கிறது அதனாலதான் அது ஆரிய மொழி என்று சொன்னார்கள் ஆரியனுங்கிற சொல்லுக்கு இவங்க நினைக்கிற மாதிரி ஜெர்மனியிலிருந்து வந்த ஆளுகிறனு அர்த்தம் இல்ல ஆரியன் சொன்னா வணக்கத்திற்குரியவன் மதிப்பிற்குரியவன் நாகரிகமானவன் அர்த்தம் அரவிந்தர் முத முதன் ஆரம்பித்த பத்திரிகைக்கு பேர் என்ன தெரியுமா ஆரியா பாண்டிச்சேரிக்கு வந்து அரவிந்தர் ஆரம்பிச்ச பத்திரிகைக்கு பேரு ஆர்யா ஆர்யானா ஜெர்மனின் அர்த்தம் அவரதுக்கு ஜெர்மனி பேர் வைக்கிறார் ஆரியான மிக உயர்ந்தது நாகரிகம் அடைந்தது மதிப்பிற்குரியதுன்னு அர்த்தம் உயர்ந்த கருத்துக்களை சொல்ற அதுக்காக அந்த பத்திரிகைக்கு ஆரியான்னு பேர் வச்சார் அதனால இந்த ஆரிய மொழியினுடைய அந்த ஆரிய தன்மையை இங்கே ஆரிய தன்மை என்றால் வணக்கத்திற்குரிய போற்றுவதற்குரிய நாகரிகத்தை நாம் பார்க்கிறோம்னு அர்த்தம் அந்த பெயரை பிருத்வின்னு இந்த ஆபோக ஆபோக மன்னன் என்ன பண்ணினான் அப்படின்ன பூமி வந்து என்ன பண்ணினால ஒரு பசு படிவெடுத்து பூமியின் வளங்களை எல்லாம் தனக்குள்ள ஒடுக்கிக் கொண்டாலாம் அப்ப பெருமாள் வந்து பிரிது வடிவிலை அவதாரம் பண்ணி இருந்தாள் அந்த பசுவை துரத்தி கொண்டு போய் அதுக்கு அஸ்திரம் போட்டு உன்னை கொல்ல போறேன்னு பயமுறுத்தினே அந்த பசுவானவள் நான் நீ கேட்கும் வரங்களை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஒடுக்கி கொண்ட பூமி வரங்களை எல்லாம் திரும்பி கொடுத்தாடாம் பிரித்துமனனாலே இந்த பூமி மறுபடி வளம் பெற்றதாதலாலே அதுக்கு பிருத்திவி என்று பெயராயிற்று பிருத்திவின்னு ஒரு ராக்கெட்டுக்கு கூட பேர் வச்சிருக்கிறாங்க பிருத்திவி என்ற சொல்லானது இப்படித்தான் வந்தது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில கதைகள் அந்த சாக்குல உங்க மனசுல போய் உட்காரும் இது வந்து அந்த மலைப்பாங்கான மரப்பாங்கான நிலத்தை மட்டுமின்றி எஞ்சிய நிலத்தையும் வெளிச்சம் போட்டு காற்றுகிறது அதை சொல்றாரு சித்திவீம் பத்மினி குச்வாசியதே பத்மினா இந்த இடத்துல பத்மானா தாமரைன்னு அர்த்தம் பத்மினி அப்படின்னு சொன்ன தாமரை உள்ள பொய்கை ஓடை பத்மம் உள்ளது பத்மினி ஓடைகளையும் பொய்கைகளையும் அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது உஸ்வாசியத்தை தாமரைகளை மலரை செய்கிறது உஸ்வாசியத்தையா மலரை செய்தல் சுவாச நிஸ்வாச உஸ்வாசம் அப்படிம்பாங்க அதாவது ரொம்ப டயர்டா இருக்கிறவங்க ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சதுனால அவர்கள் விருதி அடைகிறார்கள் விக்கசிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அரவிந்தருக்குள்ளே பெருமாள் வந்து இறங்கினாரா அது அவரே எழுதியிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன் எனக்குள்ளே வந்தான் புகுந்தான் அன்று முதல் எனக்குள்ளே ஒரு ஆன்ம ஆற்றல் தோன்றியது அது வந்து ஒரு கிருஷ்ணாஷ்டமி அதாவது இப்போ வர்றத்தையும் ஆறாம் தேதி வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அரவிந்தர் கண்ணனி தியானம் செய்த அவருடைய சீடர்கள் பார்க்க பலர் முன்னிலையிலே பட்டப்பகலே கண்ணன் வந்து அவர் முன்னாலே அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றார் இந்த ஒல்லியான உடம்புக்குள்ளே ஒரு உத்வேகம் பிறந்தது இந்த வெள்ளையின் ஆதிக்கத்தை எதிர்க்க முடியும் என்பதை விட இந்த மாயையின் ஆதிக்கத்தையே எதிர்க்க முடியும் என்ற தைரியத்தை நான் அடைந்தேன் என்று சொல்ற சாவித்திரியின் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் அரவிந்தருடைய புத்தகங்கள்ல சாவித்திரியின் ஒரு புத்தகம் பிரபலமான புத்தகம் அது வந்து காயத்ரியை பற்றியது அதை படிச்சு பாருங்க உங்களுக்கு ஆங்கிலம் தெரியல என்ன பரவாயில்ல தமிழ் மொழிபெயர்ப்பை படிச்சு பாருங்க ஒரு மந்திரத்தை எத்தனை கோணங்கள்ல அவர் வந்து வெளிக்கொண்டிருக்கிறார் சவித்ரு சவிதா என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அதிலிருந்து தான் சாவித்ரி என்பது உற்பத்தியாகிறது காயத்ரி மந்திரம் எப்படி உற்பத்தியாக இருக்கிறது அதாவது வந்து பிரச்சோதயாத் காயத்ரி மந்திரத்துல பிரச்சோதயாத்ன்னு ஒரு சொல் வருது அந்த பிரச்சோதயாத்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன எங்களுக்குள்ளே புகுந்து எங்களை தூண்டுவிக்கட்டும் எங்களை செயல்படுத்தட்டும் புல்லுக்குள்ளே பூவுக்குள்ளே மரங்களுக்குள்ளே புகுந்து அது அது உயிருள்ளவையாக செய்யட்டும் அது தன்னுடைய ஆற்றல் வழி செய்யட்டும் இதுதான் இன்ஸ்டிகேஷன் ப்ரமல்கேஷன் தூண்டு அதுதான் இங்கே சொல்ற உஸ்வாசியத்தை இந்த சூரியனுடைய ஒளி வந்த உடனே எல்லாம் பெருமிச்சு விட்டு எந்திரிச்சு போக்காருது இப்போ மெட்ராஸ்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸு கிளம்புது பஸ் அங்கே மணிக்கு பெறப்படுது பதினோரு மணிக்கு பெருக்ட உடனே எல்லாம் டப்பு டப்புன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் பக்கமாக சாஞ்சிருச்சு ஏன்னா எப்படியும் மூணு மணி நேரம் ஆகும் பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் முடிச்சு கிடக்கணுமா தூங்க கழுதையா அப்படின்னு தூங்குறாங்க எல்லாம் தூங்கி கிடக்கிற போது திடீர்னு கண்டக்டருடைய குரல் கேட்குதே ஜிப்மர் இறங்கு அப்படின்னு உடனே எல்லாம் தடவை லைட் போட லைட் போட வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு உட்காறாங்க எல்லாம் முக்காடு எதுக்குறாங்க எல்லாம் பையன் திறக்கிறாங்க ஜிப்பை மூடுறாங்க திறக்கிறாங்க கோலையு உள்ள வைக்கிறாங்க நிமிடம் உட்காந்துறாங்க ஏன்னா அடுத்து வந்து வந்துடும் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் அப்போ ஒடுங்கி கிடந்த உயிர்கள் நிமிர்ந்து உட்காருகின்றன அதை தான் இரவு முழுக்க அப்படி வாடி கிடந்த புஷ்பங்கள் அடங்கி கிடந்த மனிதர்கள் இந்த சமுதாயம் நிமிர்ந்து உட்காருகிறது மலர்ச்சி அடைகிறது ஒரு புத்துணர்ச்சி அடைகிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூரியன் தான் அப்படிங்கிற உஸ்வாசியத்தே நமக்கு ஒரு டீ குடிச்சா என்ன ஏற்படுது ஒரு காஃபி குடிச்சா என்ன ஏற்படுது இந்த முழு உலகத்துக்கும் ஒரு டீ ஒரு காஃபி அந்த சூரியன் இப்போ பல டீ குடிச்சா மறுதலையான எஃபெக்ட் உண்டாயிடும் அதாவது எனக்கு ஒரு குடும்பந்திரியம் அவங்க ராத்திரி பதினோரு மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னால் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டு உடனே படுத்துருவாங்க ஏன்னு கேட்டால் டீ குடிச்சா தான் நல்ல தூக்கம் வருது எங்களுக்கு அப்படின்னு டீ குடிக்காட்டு அவங்க தூக்கம் வராமல் புறந்துட்டு கிடப்பாங்க இன்னும் சில பேர் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் பதினோரு மணிக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து உற்சாகமாக தூங்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் காஃபி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலை செய் ஆனால் இங்கே சூரிய நாராயணன் என்ன பண்ணுறான்னா எவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவனையும் தட்டி எழுப்பிடுது இந்த அஞ்சரை வரைக்கும் நீங்கள் சாமர்த்தியமாக தூங்கிடலாம் அஞ்சரைக்கு மேலே நீங்கள் தூங்குறதுங்கிறது உங்கள் திறமைதான் அது ஏன்னு சொன்னால் அஞ்சரை ஆன உடனே பால் சத்தம் போடுறான் பூகாரம் சத்தம் போடுறான் காய்காரம் சத்தம் போடுறான் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கண்ணாடி ஜன்னல் வழியாக சூரியனுடைய வெளிச்சமானது ஊடுருவி உங்கள் முகத்தில் அடிக்குது அதை அடிக்கிறது எப்படி இருக்குதுன்னா யாரோ வந்து சுடுதண்ணியை ஊற்றி பிரான்ற மாதிரி இருக்குது போர் இழுத்து மூடுனா கார்பன் டை ஆக்சைடு நாத்தம் திறந்தா சூரிய வெளிச்சம் ஜி என்னடாது இந்த ஜன்னல் வச்சவன் பேசாம மர ஜன்னல் வச்சிருக்க எல்லாம் கண்ணாடி ஜன்னலை வச்சு வெயில் நேரம் உள்ளுள்ள வருது அப்படின்னு சூரியனை சவித்துக் கொண்டே எழுந்திருக்கிறார் பாரதிதாசன் ஒரு கவிதை அப்படிதான் சொல்றாரு எட்டு மணி வரைக்கும் ஒரு நோக்கிட்டு இருக்கானா அவனை யாராலையும் எழுப்ப முடியலையா அம்மா எழுப்ப முடியலையா அப்பா எழுப்ப முடியலையாம் ஆனா இந்த சூரியனுடைய கதிர்கள் ஜன்னல் வழியை புகுந்து அவன் முகத்தில் அடித்த ஓடவே வேற வழி இல்லாமல் அவன் எந்திரிச்சிடுறான் எந்திரிக்காம இருக்க முடியல அவனால் என்று சொல்றாரு அப்படி சூரியனுடைய கதிர்கள் மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றன சுறுசுறுப்பை கொடுக்கின்றன பகல்ல தூங்குறதுங்கிறது கஷ்டம் ராத்திரியில முழிக்கிறது கஷ்டம் சில பகல்ல சாப்பாட்டுக்கு மேல கஷ்டப்பட்டு தூங்குவார்கள் கண்ணை முடி மூடி பாப்பா தூக்கம் வராது இரவுல அதே மாதிரி முடிச்சிருக்கிறது கஷ்டம் அதுக்கு காரணம் என்னன்னா சூரியனுடைய கதிர்களுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கு சூரியனுடைய கதிர்கள் இந்த உலகத்திலே உலவும் மனிதனுடைய குருதிக்குள் நுழைந்து சுறுசுறுப்பு அணுக்களை தூண்டி விடுகிறது அந்த மாதிரி பகவான் படைச்சிருக்கிறான் உஸ்வாசியதே எந்த கதிர்களால் அழித்து ஒழித்து துரத்தி விரட்டி துவம்சையித்வா தமிஸ்ராம் தமிஸ்ராம்னா இருட்டை இந்த இருட்டுக்கு இவருங்க தமசு அப்படிங்கிற ஒரு சொல்ல யூஸ் பண்றார் ஏன்னா இந்த தமசு என்ற சொல்லானது அஜ்யானத்தை விரட்டுகிறது இரவு நேரங்களிலே குற்றமாளிகள் சுறுசுறுப்படைகிறார்கள் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத பழமொழி உண்டு இத திருடுறவன் கண்ணம் வைக்கிறவன் எல்லாம் வந்து ராத்திரில தான் எக்ஸ்ட்ரா சுறுசுறுப்பாயிடறான் பகல் அவன் பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு ராத்திரியில எல்லாரும் வந்து அசுற நேரத்துல பன்னிரெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் அந்த டயத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுகிறார்கள் திருட்டு போறது கொள்ளை நடக்கிறது கொள்ளை அடிக்கிறது கற்பிழிப்பு அந்த நேரத்துல ரொம்ப பிரமாதமா நடக்கும் அது அசுர வேலை ராட்சிச அதுக்கு வந்து தமஸுக்கு டாமினேஷன் உள்ள நேரம் என்று சொல்லுகிறார்கள் அதனால இருட்டுக்குங்க தமஸ் என்ற சொல்ல சொல்லுகிறாரு இந்த மதர் அல்போன்சோ இல்ல அன்னை ஆசிரமத்தை அன்னை வந்து அந்த அம்மாவுடைய சொந்த நாட்டுல இருந்த இந்தியாவை பார்க்காம இருக்கிற என்ன சொல்லுவாங்களாம் எனது தாயகம் இந்தியா தான் அப்படின்னு ஏண்டா கேட்டா நாரத பக்தி சூத்திரத்தை அப்பவே அந்த அம்மா படிச்சுட்டாங்கண்ணா இங்கிருந்து யாரை கொண்டு போய் கொடுத்துருக்கறாங்க அதுக்கப்புறம் பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்களை அந்த அம்மா படிச்சுட்டே இருந்திருக்கிறான் அப்புறம் என்ன ஆச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் உண்டு அந்த கணவர் வந்து ஒரு ஓவியர் கொஞ்சம் உலகில் தனமான ஆள் இந்த அம்மாவுடைய மனப்பான்மைக்கு ஒத்து வரல அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குச்சு அந்த ஆள் யாரு மிஸ்டர் பால் அவருக்கு இதே மாதிரி இந்திய நாட்டு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு அதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்போ முதல் முறையா அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து இங்கே அரவிந்தரை சந்தித்து பார்த்து திரும்ப போய் தன் மனைவியிடம் சொன்னாரான் நீ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருப்பியே இந்தியாதான் என் தாயகம்னு அந்த இந்தியாவுக்கு போயிருந்தேன் அங்கே பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் அங்கே அரவிந்தர்னு ஒரு யோகி இருக்கிறார் நீ பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் அவர் பேசுகிறார் அவர் கண்களை சந்திக்க முடியவில்லை அந்த கண்களில் நான் கண்ட ஒளியை இதுவரை எந்த மனிதனுடைய கண்களில் நான் காணவில்லை அப்படின்னு சொல்லவே அந்த அம்மா அவருமா அவங்க தாய் நாட்டை காலி பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்று பணமாக்கி இங்கே வந்து சேர்ந்தார்கள் அவரை சந்தித்த முதல் சந்திப்பிலே அந்த அம்மையார் வந்து இவருக்கு சிஷியாகிவிட்டதாக நான் பார்க்குறேன் காரணம் என்ன அந்த தமசை நீக்கும் ஒளி இவர் கண்களில் இருந்தது இந்தியாவானது தமசுக்கு விரோதமானது பாரதம் பாளிச்சம் ஒளி ரதம்னா ஈடுபாடு வெளிச்சத்திலே ஒளியிலே ஈடுபாடு உள்ள ஒரு நாடு பாரதம் உலகத்தில் எந்த நாட்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியாது இப்போ இங்கிலாந்து இங்கிலாண்டு பேர் ஒரு ஊர் இருக்கு அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னா ஆங்கிலோலேண்ட் அப்படிங்கிற சொல் இங்கிலாண்டுன்னு மாறிச்சு ஆங்கிலன்ஸ் சாக்சன்ஸ் அப்படின்னு ரெண்டு இனம் இருந்தது அங்க அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் அதனால ஆங்கிலோலேண்டுங்கிறது இங்கிலாந்துன்னு ஆச்சே அப்படிமா அமெரிக்கானு ஏன் பேர் வந்துச்சா அமெரிக்கா வெஸ்புசின்னு ஒரு ஆளு அவர் முத முதன் கண்டுபிடிச்சார் அந்த கண்டத்தை அதனால அந்த ஊருக்கு அமெரிக்கா பேர் வச்சுட்டாங்க ஆனா இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா பெயர் காரணம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் ஒரு தேசமே ஞானத்தை தேடும் தேசம் அஜானத்தை வெறுக்கும் தேசம் என்ற பொருள் உள்ள நாடு எங்கேயாவது காட்ட முடியுமா உலகத்துல உள்ள நாடுகள் எந்த பேரை வேணும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இந்த அர்த்தம் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு பாரதம் என்றால் ஞானத்திலே ஈடுபாடு உள்ள நாடு பா என்றால் ஒளி அதுல பாஸ்கர் வருது பாஸ்கர்னா சூரியனுக்கு பாஸ்கர்னு பேர் அப்படி இந்த தமசை நீக்குகிறது என்று தமிசிராம் உஸ்ரா உசராக கதிர்கள் அர்த்தம் சூரியனுடைய கதிர்களை உஸ்ராகிறார் விஸ்ரம்சய்தூ விஸ்ரம்சயந்தூ அப்படின்னா விரட்டட்டும் அதாவது துக்கத்தை விரட்டட்டும் உங்களுடைய துன்பத்தை விரட்டட்டும் சூரியனுடைய புகழ் பாடுகிறார் முதல் ரெண்டு வரியில என்ன சூரியன் உதித்த உடனே தாமரைகள் மலர்கின்றன காடுகள் புலனாகின்றன கடலியது கரையது என்று தெரிகிறது உலகமே சுறுசுறுப்படைகிறது நாடுகள் நகரங்கள் மலைகள் விரட்சங்கள் எல்லாம் புலனாகின்றன உற்சாகமாகின்றன இருட்டு ஓடி போகிறது அப்படிப்பட்ட சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருட்டை விரட்டட்டும் உங்கள் வாழ்விலே ஒளி பிறக்கட்டும் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு அர்த்தம் என்ன நான் குடி போற வீட்டுல வாட்ஸ் பல்பா பத்து பல்பு போட்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஒளிமயமான எதிர்காலம் அதான் அர்த்தம் ஒளி என்பது எதை குறிக்கிறது ஒளி என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது அதாவது அறியாமை நீக்கத்தை குறிக்கிறது ஆனந்தத்தை குறிக்கிறது ஆனந்தம் பிரம்ம அதாவது ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி உண்மையான ஞானத்தை அடைந்தவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாவே இருப்பான் ஞானிகளும் ரிஷிகளும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் நீங்க உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சியானவர்களா பார்க்கணும்னு சொன்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க பணக்காரர்களை போய் பார்த்தா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அல்லது பலசாலிகளை போய் பார்த்தா மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு இல்ல அங்க எல்லாம் போய் பார்த்தா அவங்க எல்லாம் இருக்கு யாருக்கு மகிழ்ச்சி அடைந்த என்றால் என்ன இன்பம் என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன என்ற மகிழ்ச்சியா இருப்பான் அவன் சந்தோஷமாக இருப்பான் மற்றவன் இல்லைனர் தாய்மான சுவாமி ஒரு பாட்டு பாடினார் அழகான பாட்டு என்ன ஆசைக்கோர் அளவில்லை இந்த பாட்டுடைய தொடக்கம் ஆசைக்கோர் அளவில்லை மனிதனுடைய ஆசைகளுக்கு ஒரு எல்லையே கிடையாதுங்க சில பேர் சொல்லுவாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற போது பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கிற போது சார் நான் ஒன்றும் அதிகமாக ஆசைப்படல சார் ஒரு மாதம் எனக்கு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சம்பளம் கிடைச்சா போதும் நான் நிம்மதியா குடும்பம் நடத்திக்கிட்டு இதை காலத்தை கிடச்சிக்கிட்டு போயினே இருப்பேன் அப்படின்னா ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு அதை வேலை கிடைச்சிருது கிடைக்குது அப்படிங்கிற போது அடுத்து ஒரு காய் மெல்ல நகத்துவாங்க நான் ஒன்னும் அதிகமா ஆசைப்படல சார் சொந்தமா எனக்குன்னு ஒரு வீடு அது இருந்துட்டா இந்த வாடகைக்காரனோட சண்டை போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அடுத்தாப்புல சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க இங்க இருந்து இந்த டிவி சீட்டில போய் போய் ரொம்ப அழுத்து போகுதுங்க அடிக்கடி வண்டி படுத்துக்குது ஒரு சின்ன காரு நானும் பெரிய கார் கேட்கல சின்ன காரா ஒரு காரு இன்னுமும் ஒன்னேகலட்சத்துக்கு கிடைக்கிறாம அது ஒண்ணு இருந்தா போதும் அப்படிம்பாங்க அப்புறம் அந்த காரை நிறுத்துறதுக்கு ஒரு ஷெட் இல்லைங்க அதனால இந்த பக்கத்து வீட்டுல பாதி வீட்டை வாங்கினா போதும் நினைக்கிறேன் கார் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஷெட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த கார் விஷயமா என் மகனுக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருதுங்க அவனுக்கு ஒரு கார் எனக்கு ஒரு கார் இருந்துட்டா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போய்க்கலாம் என் இஷ்டத்துக்கு நான் போய்க்கலாம் எங்களுக்குள்ள சண்டை வராது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த வந்து இப்ப மருமகம் வந்துட்டா அவர் சொல்றாரு நீங்க விக்ரமாத்தின் காலத்து ஆளு நாங்கெல்லாம் போட்டு மாதிரி இருபது நிலத்துக்கு கார் தான் வச்சிருப்போம் இந்த காரெல்லாம் காரா அதனால பெரிய கார் வாங்கணும்னு சொல்றாரு இப்படியே போய் போய் மனுஷன் என்ன ஆகலாம் ஐநூறு வீடுகள் சொந்த வீடுகள் வச்சிருக்கிறவனுக்கும் திருப்தி இருக்கிறது கார் வச்சிருக்கிறவனுக்கும் திருப்தி இருக்கிறது என்ன ஆசை வருமா இந்த உலகம் முழுக்க எனக்கு சொந்தமா இருந்தே என்னடா பிரயோஜனம் கடல் எனக்கு சொந்தமா இல்லையே அப்படின்னு அவன் கவலைப்படுவானா தாய் மாணவர் அதை சொல்ல அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதியிலே ஆணி செலவே நினைவர் இந்த உலகம் முழுக்க கடவுள் திடீர்னு தோன்றி நீ தான்டா இந்த கம்ப்ளீட் லேண்டுக்கு எஜமான ஐந்து கண்டங்களுக்கு நீ தான் ராஜா அப்படின்னு சொன்ன கடவுளை பார்த்து தேங்க்ஸ் சொல்வானா அப்படி தேங்க்ஸ் சொல்றபோது குரல்ல சொரத்தே இல்லாம இருக்குமா தேங்க்யூ மை லாட் அப்படிமான ஏன்டா சுண்டலி மாதிரி அழுகுற எவ்வளோ பெரிய வரம் கொடுத்துருக்குற ஏன் சொரத்து இல்லாம சொல்ற இந்த நிலம் உனக்குன்னு சொன்னீங்களே நிலம் மட்டும் தானா கடல் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்பானா அந்த கடவுள் உடனே ஓடி போயிருவாங்க அந்த இடத்த விட்டு அந்த மாதிரி மனிதனுடைய ஆசை எப்படி இருக்குதுங்கிறார் அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதியிலே ஆணை செலவே நினைவு நீதான் நடக்குது இந்தியாவை சுற்றி இருக்கிற கடல் பிரதேசத்துல திடீர்னு இலங்கைக்காரன் போட்டு வந்துருது அல்லது சிங்கப்பூர் காரன் போட்டு வந்துருது இவன் அவன் சுட்டுறான் அவன் இவன் சுட்டுறான் உடனே இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுது ஐயா இந்த கடல் எங்களுக்கு சொந்தமானது அவன் சொல்றான் இல்லையா எங்களுக்கு சொந்தமானது இன்டர்நேஷனல் கோர்ட்ல சொல்றான் யோ கடல் யாருக்குமே சொந்தம் அப்படின்றான் இது பத்தாதுன்னு வானத்திலே இப்பொழுது உரிமையை கொண்டாடுகிறார்கள் என்னன்னா நாங்க தான் முத முதல் நிலாவில போய் இறங்கணும் அமெரிக்கா காரன் சொல்றான் அதனால நாங்க இறங்குன ஏரியாவில வேற யாரும் போய் ராக்கெட்டை இறக்கப்படாது ஏன்னா நாங்க அங்க காலனி கட்டி வாடகை விட தான் இருக்கிறோம் அப்படின்னு இப்பவே அறிக்கைப்பட்டு இருக்கான் பாருங்க இப்ப பூமியில ஆசையெல்லாம் அடங்கி போச்சு தாய்மார சுவாமிகள் காலத்துல ராக்கெட் எல்லாம் விடல விட்டு இருந்தா அதையும் அவர் சேர்த்து வெளியிருப்பார் அப்போ மனிதன் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் போகதும் கிரகம் விட்டு கிரகம் தாண்டும் போகதும் அவன ஆசை அதற்கேற்ப வளர்கிறது ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பெயரும் அழகேசனா குபேரன் குபேரனுக்கு அழகேசன் பேரு குபேரனுடைய செல்வத்துக்கு கணக்கு இல்லை குபேரன்ட்டு போய் உன் செல்வத்துக்கு என்னடா அக்கவுண்ட்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது நமக்கே தெரியாதுங்க ஏன்னா பகவான் எனக்கு அவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படிம்பா அவ்வளவு செல்வங்கள் உள்ள மனிதரும் எதுக்கு ஆசைப்படுவாங்களா நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் ரசவாதம்னு ஒரு வித்தை பல வித்தை அதை வச்சு இரும்ப தங்கமாக்கலாம்னு சில பேர் கண்டுபிடிச்சாங்க அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா முனிவர்கள் ஊரு விட்டு ஊரு போற போது செலவுக்கு பணத்துக்கு என்ன செய்வாங்க அவங்க வந்து இந்தியன் கரன்சிக்கும் பர்மா கரன்சிக்கும் அலைஞ்சுகிட்டு இருப்பாங்களா போய் அப்படின்னு சொல்லி அவங்க உங்க குரு என்ன சொல்லி கொடுத்தாங்க தங்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தாங்க முன்பே ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதாக ஞாபகம் ஒரு முறை இல்ல பல முறை ஞாபகம் என்னன்னா மதுரையில கிருஷ்ணன் கோவில் ஒண்ணு இருக்குது யாதவாடெல்லாம் சேர்ந்து ஒரு கிருஷ்ணன் கோவில் கட்டிருக்கிறாங்க அந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு திடீரென்று சில முனிவர்கள் வந்தார்கள் தாடிக்காரர்கள் வந்தார்கள் இது என் காலத்தில் நடந்தது கல்யாணத்துக்கு முன்னால அந்த முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல கள்ளி எடுக்க சதையில் எலும்பு கூடுகளுக்கு நீங்கள் தோலை போர்த்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனிதர்கள் ஆனா ஆரோக்கியமாக நடக்கிறார்கள் கணீர் என்று பேசுகிறார்கள் ஒரு எட்டு பத்து பேர் வந்தார்கள் அந்த கோவிலுக்கு வந்து அங்க இருக்கிற கோவில் அர்ச்சகர் தெய்வச்சிலை எங்கார்னு ஒருத்தர் நமக்கு நெருங்கிய நண்பர் டெய்லி அந்த கோவிலுக்கு நான் போறது பழக்கம் இப்ப அவர்கிட்ட போய் நாங்க வந்து இங்க சாப்பாட்டுக்கு தங்க போகிறோம்னு சொன்னார் இவர் ஐயங்காருக்கு பயம் பிடிச்சிக்குச்சு ஐயா நான் வந்து கோவில் எனக்குன்னு சொல்லி அரைக்க அப்படி அரைச்சி தர்றாங்க நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அதை வச்சு நானும் என் குடும்பமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஒம்பது பேர் வந்திருக்கிறீங்க ஒம்பது பேருக்கு நான் எப்படி சாப்பாடு போட முடியும் அப்படின்னா அதுக்கு தலைவராக இருந்தவர் சொன்னார் நீங்கள் சாப்பாடு போட வேண்டாம் எங்களுக்கு இடம் கொடுத்தா போதும் எங்கள் சாப்பாடை நாங்கள் கவனிச்சிக்குவோம் அப்படின்னா சரி அப்போ சரி இந்த கோவில் மண்டபம் உங்களுக்கு தான் உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு எல்லாரும் நெச்சியில் நாமத்தை போட்டுருக்குறீங்க சாமி யோகம் போடுறீங்க கோவிந்தா கிருஷ்ணாங்கிறீங்க முனிவர்கள் மாதிரி இருக்கிறீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு உடனே அதில் தலைவராக இருக்கிற என்ன பண்ணார் அந்த கோவில் இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி அங்கே போட்டு தீய பற்ற வச்சார் அது திகதுக்குன்னு எரிஞ்சது எரிஞ்ச உடனே ரொம்ப வேகமாக இந்த இடத்துல கையில் அழுக்க திரட்டினார் இவ்வளவு அழுக்கு வந்துச்சு அந்த அழுக்கு அதில் போட்டார் அந்த எரிஞ்ச நெருப்பம் அணிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த அழுக்குப்புறம் தங்கமாக மாறி இருந்தது உடனே அதை எடுத்து அங்கே அவருடைய சிஷன் ஒருத்தனை கொடுத்து இதை கொண்டு போய் வித்து சாமான் எல்லாம் வாங்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு போய் நகக்கடத்தரில் அவர் போய் வித்தா ஏதோ ஒரு கணிசமான தொகை கிடைச்சிருக்கு உங்களுக்கு தான் தெரியுமே தங்க மேலே இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு கிராம அது வந்து எப்படி மூணு கிராமாவது இருக்கும் அந்த பணத்துக்கு வரும்போதே ஒரு கைவண்டி நிறைய அண்டா தேக்ஸா குண்டா பாத்திரம் செம்மல் கொவளை அரிசி பருப்பு எல்லாம் கல்யாண சாமான் மாதிரி வந்து இறங்குது உடல் எல்லாம் அங்கேயே விறகு உள்பட வாங்கிட்டு வந்துட்டாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த கோவில் மடத்துக்கு அந்த பாத்திரத்துல எல்லாம் கொடுத்துட்டு அந்த தெய்வச்செய்யாங்க ஒரு பண்ணி போட்டு கிளம்பி போயிட்டாங்க தொண்ட உதவி தூளை போட்டு போயிட்டாங்க ஒண்ணு கூட எடுத்துக்கல அந்த பாத்திரத்தெல்லாம் காமிச்சார் இந்த பாத்திரமெல்லாம் அவங்க கொடுத்தது கோவிலுக்கு அப்படின்னு காமிச்சார் இப்போ தங்கம் செய்கிற வித்தையை சான்றோர்கள் இதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க எதுக்காக முனிவர்கள் தவம் செய்யறவங்க ஊரு விட்டு ஊறு போற போது அங்கங்க சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடாது போய் பணக்காரன்ட்டு போய் கையாந்த கூடாது ஏழைகளிட்ட கொடுக்க முடியாது என்பதற்காக கொடுத்தார்கள் இந்த வித்தை தற்செயலாக சில உலகியல் நோக்கம் உள்ளவர்களுக்கு கைக்கு வந்துச்சு அவங்க வந்து இந்த உலகத்தில் பிரபலப்படுத்தி பணக்காரனாய் காண்பித்தார்கள் நல்ல வேலையா அந்த வித்தை அழிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு அந்த ரசவாத வித்தைக்காக அலைகிறார்கள் மனிதர்கள் ஏன் அப்படின்னு சொன்ன நீங்க எத்தனை பேங்கில் எவ்வளவு கோடி ரூபாய் பணம் போட்டிருந்தாலும் அத்தனை பேங்கும் திவாலாகிறதுக்கு காரணம் உண்டு எவ்வளவு கரன்சி நோட்டு வச்சிருந்தாலும் அதை பத்தி எரிஞ்சு போனா போச்சு சொத்தர்லாம் நீங்க கட்டி கட்டியா கிலோ கிலோவா தங்கத்தை செவத்துலையோ பூமிக்குள்ளேயோ கொதைச்சு வச்சிருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தான்னா அவ்வளவும் போச்சு அப்போ சேஃப் மெத்தட் என்னடானா தங்கத்தை இஷ்டப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்கு இருந்துட்டா எந்த கவர்மெண்ட்டுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு ரொம்ப நாளாக வந்து திருப்பதி வெங்கடாச்சரிபதி படத்தை மாட்டிக்கிட்டு ஏழுமலையானே வெங்கடகிருஷ்ணா வெங்கடராமா அப்படின்னு கத்திக்கிட்டே பெருமாடு ஒரு நாள் சரி இவன் குறையத்தான் கேட்பமே அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்தாரான் என்னப்பா ஏன் காவலை என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கண்ணா உடனே வந்து நான் வந்து ரொம்ப ஏழ்மையில வாடுறேன் இங்கே எத்தனையோ சட்டி அலுமினிய சட்டி இருக்குது ஏதாவது உன்ன நீங்கள் தங்கமாக்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா சரின்ட இருக்கிறதுல உள்ள பெரிய சுதேசி பாத்திரமா ஒன்று பார்த்து அதில் கை வச்சாரான் உடனே தங்கம் ஆகிடுச்சு போதுமாடா அப்படின்னா தங்கம் வரைக்கும் அது ஆனால் போதுன்னு அது ஆன உடனே ஹிஹி ஹிஹி அப்படின்னானா என்னடான இன்னும் ரெண்டு பாத்திரத்தை அப்படி ஆக்கினீங்கன்னா தேவையா அப்புறம் இன்னும் ரெண்டு பாத்திரத்தை ஆக்கினாராம் இன்னமும் ஈ ஹிஹின்னா அங்கே இருந்தது பூரா ஆக்கியாச்சு இன்னும் என்னடான்னா ஒரே ஒரு விண்ணப்பம் அந்த ஆள்காட்டி விரல் உங்க விரலை கொடுத்துட்டு போனீங்கன்னா அதை வச்சு பாக்கி எல்லாத்தையும் நான் தங்கமாக்கணேன் அப்படின்னா இப்படி ரசவாத வித்தைக்கு அலைகிற மனிதர்கள் அலைந்திடுவர் இருந்த பெயரும் நிலையாகவே இன்னும் காயகள் பந்தேடி நெஞ்சு புண்ணாவர் சில பேர் நூறு வயசு வாழ்ந்திருவார நூறு வயசு வாழ்ந்த பிறகு அவங்களுக்கு புதுசா ஒரு எண்ணம் தோணும் என்னன்னா சீனாவில ஒருத்தர் கு ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு வயசு கின்னஸ் புக்கில் இளைஞர்கள் கத்துக்கப்படாதா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க சரி கேரளா பக்கம் தான் இந்த மாதிரி மருந்தெல்லாம் நிறைய செய்யறாங்களாம் அப்படின்னு சொல்லி கேரளா கோட்டைகல்லுக்கு போய் காயக்கல் லேகி எனக்கு வேணுங்க அந்த லேகியை சாப்பிட்டா ஆயுசி நீட்டிக்க நூறு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுள் மேலே அதிக பிரியமாகுது இந்த முப்பது நாற்பது வயசுக்கு உட்பட்டவனா என்ன பேசுறான் அடை போடா வாழ்ந்து என்னத்தை கண்டோம் ரெண்டு நாள் இருந்தோமா அனுபவிச்சோமா போனோமா அப்படின்றான் ஆனால் தலை நரைக்க நிறைக்க சொட்டை விழுக விழுக ஆயுசு மேலே ஒரு பிரியம் அதிகமாயி போகுது அதிக நாள் இந்த உலகத்தில் வாழணும்னு தோணுது இந்த செட்டித்தருவையும் இந்த நேரு வீதியை மறக்க முடியுமா இந்த பாண்டிச்சேரியை விட்டு பிரிய முடியுமா அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படுது அப்ப என்ன பண்றாங்க பகவானே இன்னும் ஒரு ஆறு மாசம் இன்னும் ஒரு பிறந்த நாள் கொண்டாடிட்டு என்ன சொல்ற நெடுநாள் ரொம்ப தீர்காயசா வாழ்ந்தவர்களும் நிலையாகவே இன்னும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் அப்பதான் எண்பது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு ராமாயணத்துல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் அப்பீல் ஆகும் என்னடானா தசரதன் அறுபதாயிரம் ஆண்டுகள் இருந்தானாமே விஸ்வாமித்திரன் நாலாயிரம் வருஷம் இருந்தார் தவமணினாராமே அது எப்படி இதே நாட்டுல தானே அவங்களுக்கு அதுபடுது என்ன பண்றாங்க ஆயுசு இல்லைன்னு யாராவது ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்க சரி போய் தொலைதுப்பா நூறு வருஷம் வாழ்ந்துட்டோம்ல இன்னும் இருந்து என்ன செய்ய போறோங்கிற ஒரு நினப்பு வராதான் அப்படியே நெஞ்சு ஆறவில்லை அப்படின்னு சொல்லி மனசு புண்ணாகுதான் அப்புறம் கடைசியில நீங்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாலஞ்சு வார்த்தையை சொல்லி அந்த பாட்ட முடிக்கிறார் என்ன தெரியுமா யோசிக்கும் வேளையில் நல்ல தீர்க்கமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல என்னடா மிஞ்சுது அப்படி நான் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதும் ஆக ஒரு மனுஷன் வாழ்க்கையில அடையக்கூடிய சுகம்னு என்னடான்னா அந்த மூணு வேளை முழுங்குறான்ல சாப்பாடு அதுவும் நிம்மதியா தூங்குறான்ல தூக்கம் இதுதான் நிம்மதி இதுக்கு மேற்கொண்டு மனுஷன் என்ன தேடினாலும் அதனால அவனுக்கு தொல்லைதான் வருது துன்பம் வருது ஆனா இதை யார் சொல்றது யார் கேக்குறது இதை நான் சொல்ல போனா பணக்காரனா அடிக்கிறதுக்கு வர்றான் ஏண்டா அப்படின்னா நீ ஓட்டாண்டி ஓட்டு இருக்கிறது கோமலந்தான் நீ பொறாமையின் பேர்ல பேசுற எங்களை பார்த்தா உனக்கு வயிறு எரியுது இவனு நம்மளை மாதிரி ஓட்டாண்டி ஆகணும்டான்னு சொல்லி இப்படி அழகா பாட்டு பாடி உன் கூட்டத்துல சேர்ந்து வாழ இருந்த நரி மத்த நரியும் வாழ இருக்க அந்த மாதிரி வேலை பண்ற அடிக்க வர்றான் என்னைய நான் என்ன பண்றது ஏழைகள்கிட்ட போய் இதை சொன்னா அவன் என்ன சொல்றான் ஒரு நான் பணக்காரனா வாழ்ந்து பாத்துடறேன் அதுக்கப்புறம் இதே பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு நானும் பின்னால வந்துடுறேன் இப்ப கூப்பிடாதே அப்படின்றான் அப்போ பணக்காரனும் வரமாட்டேங்கிறான் ஏழையும் வரமாட்டேங்கிறான் என்ன பண்றது இதை நான் வந்து தாய் மாணவா நான் பாடுறான்னு சொல்லி பாட்டை பாடிட்டு அவர் போய் உட்கார்ந்துட்டார் எல்லா மகான்களுக்கும் இருக்கிற தளபதி தான் அவருக்கும் வருது அதுதான் இங்க சொல்றவர் விசம்சயன் தூ உங்கள் துக்கங்களை எல்லாம் ஓட்டட்டும் அப்படின்னா துக்கங்கள் பலவிதம் அதுல ஒரு துக்கம் என்னன்னா பேராசை நிம்மதியின்மை என்ன வந்தாலும் ஒரு திருப்தி இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா அது ஒரு பெரிய துன்பம் அல்லவா அதுவும் உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்ற அடுத்தது திருதம் அனபிமதம் திருதம்னா சீக்கிரம் விரைவில் போற துன்பமானது சீக்கிரமா போகணும் ஒருத்தனுக்கு வந்து ஒரு காச நோய் வருது அந்த காச நோய் போகணுங்கிறதுக்காக டாக்டர் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடும் டாக்டர் இந்த மருந்து சாப்பிட்டா எப்போ இந்த நோய் போகும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு சாப்பிட்டே வாங்க ஒரு ஆறு மாதம் சாப்பிடுங்க ஒரு வருஷம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எப்படி குணம் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் மருந்து மாற்றுவோம் அப்புறம் அந்த மாத்தனை மருந்து ஒரு ரெண்டு வருஷம் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டுட்டே வாங்க பிறகு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு இது என்ன வருஷ கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவரு அப்படின்னு இது வந்து ஒரு தீவாக முடியுமா அப்போது நீங்குகிற துன்பங்கள் உடனடியாக நீங்க வேண்டும் ஒரு இந்த போர்டு போட்டு இங்கே தேள் விஷயம் மந்திரிக்கப்படும் அப்படின்னு தேழு கொட்டிருச்சுனா அவன் விசுபசு விசுனு ஏறுது தேழு கழி வாங்கினவனுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னான்ட்டு அவன் உடனே ஓடி வந்து ஐயா கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்கய்யா ஐயா கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்கய்யான்றான் அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட மந்திரத்தை அறகுறையாக கற்றுக்கிட்டவன் மந்திரத்தை வாங்கினானே தவிர ஜெபிச்சு சித்தி பண்ணிக்கல உடனே அந்த மந்திரத்தை சொல்லி வேப்பையில வச்சு ஓங்கி அடித்தான் இறங்கிருக்கணுமே நேரம் அப்படின்னா யோ அதே மாதிரி இருக்குது யோசிச்சு பார்த்தா இன்னும் அதிகமாக வலிக்கிதியா அப்படின்னா அவன் சொல்லலாம் கவலைப்படாத சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நிச்சயம் இறங்கிடுது அப்படிங்கிறான் மந்திரிச்சாலும் மந்திரிக்காட்டியும் தேல்கடி மூணு மணி நேரத்தில் இறங்கிடும் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள இறங்கிடும் இல்லை பிரயோஜனம் அப்போ ஒரு துன்பமானது ஒரு நோயானது உடனே நீங்கிறதுல தான் இருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு போகுங்கிறது பிரயோஜனம் இல்லை அதான் சொல்ற திருதம் திருத்தம்னா உடனடியாக துரிதமாக இயங்குகிறான்னு சொல்றோமில்ல திருத்தம் அனபிமதம் அனபிமதம்னா விரும்பத்தகாதது துன்பத்துக்கு அனபிமதம்னு பேரை விரும்பத்தகாதது அவரவர் ஒவ்வொன்றை வெறுக்கிறார்கள் அதுல துன்பங்கள் இப்போ கோவில் அர்ச்சகர் இருக்கார் அவர் ஒரு பக்குவம் அடைஞ்ச அர்ச்சகராக இருந்தார்னா அவருக்கு பற்றாட்டை தன்மை இருக்கும் அவரை கேட்டால் பகவானே இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் கோவில் அர்ச்சகனாக இருந்து நோய் நொடி இல்லாமல் உன் oui. திருவடிக்கு வந்தால் எனக்கு போதும் இந்த அளவு சாப்பாட்டுக்கும் உளுத்துறதுக்கு துணியும் குறவையில்லாமல் வச்சுரு அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆனால் இப்படிப்பட்ட போதும் என்ற மனமுள்ள அர்ச்சகர்களுக்கும் சமயத்தில் பிரச்சனை வரும் என்னடானா கற்பூரம் காட்டுறபோது தீ வந்து வேற்றியில் பற்றிக்கும் இந்த பக்கம் திரும்பி இருக்கிற போது விளக்கு நெருப்புப்பட்டு தலைமுடி பற்றிக்கும் இப்படிலாம் கேள்விப்பட்ருக்கேன் நான் ஒரு முறை பூரி ஜெகந்நாதருக்கு அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்த ஒரு அர்ச்சகர் அவருக்கு வந்து உத்திரிகத்தில் நெருப்புப்பட்டுருச்சு அதாவது பின்னால் இருந்த நெய் விளக்கில் இருந்த நெருப்பு துணியில் போட்டு பற்றிக்குச்சு அது அவருக்கு தெரியல அவர் பாட்டுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த நேரத்தில் அந்த பூரியிலிருந்து நடந்து போனால் பத்து நாள் நடக்க வேண்டும் என்கிற தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கபீர் தாஸ் இருந்தார் அந்த கபீர்தாஸ் என்ன பண்ணார் உடனே ஒரு சொம்புலேருந்து வேகமாக தண்ணி எடுத்து அப்படி தரையில் தெளிச்சார் உடனே இங்கே என்னது பணஞ்சு போச்சு இப்போ அவர் தெளித்த தண்ணீரை தெளிச்ச நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் அவர் மேலே கெட்ட பெயரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவர் மேலே பொறாம கொண்ட அந்த உள்ளூர் வாசிகள் சிலர் ஒரு வேசிக்கு காசு கொடுத்து அவளை அவர் வீட்டுக்கதவை திறந்த உடனே அவர் கையை பற்றுமாறு சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி அவன் பண்ணிட்டான் அவரை கையை பிடிச்சி இழுத்து வீதியில கொடுங்க நிறுத்தி அந்த நேரத்தில் அந்த காசி ராஜாவை அவர்கள் சாதுரியமாக அங்கே கொண்டு வந்து நிறுத்தி பாத்தீங்களா கதவை திறந்த உடனே கபீர்தாஸ் வேசியோட வீட்டை விட்டு வெளியே வர்றார் இவரை போய் மகான் ஜனங்கள் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அவன் உடனடியாக இழுத்துட்டு போய அப்படின்னு அரஸ்ட் பண்ண சொல்லிட்டான் இப்ப கபீர்தாசர் காசிராஜாவுடைய தர்பாரிலே கைது செய்யப்பட்டு நிற்கிறார் அப்ப அவர் சொல்றார் நீ இந்த வேசியோடு நிற்காரணம் என்ன வேசிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இதுக்கு முகாந்திரன் சொல்லுன்னு கேட்கிறான் ராஜா கபீர்தார் சொல்றாரு எனக்கும் இவளுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை நான் கதவை திறந்தேன் என் கையை பிடிச்சா அப்படிங்கிறேன் ஏய்யா எங்கேயாவது கதவை திறந்த உடனே வேஷி வந்து கைப்பிடிப்பாளியா நாங்களும் தான் கதவை திறக்கணும் டெய்லி எந்த வேசியாவது என் கையை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி பண்றாங்க அந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது இப்ப நீ எதுக்காக ஒரு சிம்பு தண்ணி எடுத்து தரையில் தெளிச்சீர் அப்படின்னு ராஜா கேட்கிறார் அவரை சொல்ற பூரி சேத்திரத்தில் அர்ச்சகருடைய உத்திரியத்தில் தீபிடிச்சுக்கிச்சு அதை இங்கிருந்து அணைச்சேன் அப்படின்ட்டேன் இப்போ ராஜாவுக்கு ஒரு நல்ல பிடி கிடைச்சி போச்சு நீ சொல்றது நிஜமா இல்லையாங்கிறது இப்போ நான் உடனடியாக குதிரை வீரனை அனுப்பி நான் விசாரிச்ச சொல்லுவேன் அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் உன் ரிலீஸ் பண்ணிடுறேன் இல்லைன்னா இவங்க சொல்றதா நிஜம் வேசிக்கும் உனக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லி அதிவேகமாக செல்லக்கூடிய குதிரை வீரர்கள் அந்த காலத்து ராஜாக்கள் வச்சிருப்பாங்க ஏன்னா அப்போலாம் வந்து இந்த இமெயிலும் கிடையாது இன்டர்நெட்டும் கிடையாது போஸ்டல் சிஸ்டமும் கிடையாது தந்தியும் கிடையாது டெலிஃபோனும் கிடையாது அந்த காலத்தில் செய்திகளை மான் வேகம் மனவேகமாக கொண்டு போகக்கூடிய குதிரைகளும் அப்படிப்பட்ட குதிரைகள் மீது விழாமல் அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய வீரர்களும் இருந்தார்கள் ஒவ்வொரு ராஜாக்களும் ஒரு பத்து பேர் அப்படி வச்சிருப்பான் அவனுக்கு ஸ்பெஷல் பேட்டா உண்டு அந்த குதிரை போகிற வேகம் எப்படி இருக்கும்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கா குதிரை பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு பின்னோக்கி போய்கிட்டு இருப்பீங்க அவ்வளவு ஃபாஸ்டா போகும் அது அவ்வளவு ஸ்பீடில் தூக்கி எரிஞ்சிடும் சில சமயத்தில் பஸ் பிரேக் போட்டான் டமார்ட் இடிச்சுக்கிறீங்களா அவ்வளவு வேகமா போகும் அந்த குதிரை அந்த நேரத்தில் கூட குதிரையின் கழுத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு விடாமல் பயணம் செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மெசஞ்சர்ஸ் ரெண்டு பேரும் அனுப்பினான் அவன் ரெண்டே நாள் திரும்பி வந்துட்டான் திரும்பி வந்து மகாராஜா எல்லாரும் பார்க்க பட்டப்பசல திடீர்னு அர்ச்சகருடைய மேலாடையில தீப்பற்றி கொண்டதான் யாரும் அணைக்காமல யாரோ தண்ணி ஊற்றுன மாதிரி அணைஞ்சு போச்சா அதை ரொம்ப அதிசயமா ஊரில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த உத்திரிகம் இதுதான் அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டார் அவர் மகாந்து ஒத்துக்கொண்டு காசிராஜா கால் விழுந்து வணங்கினான்னு வரலாறு படிக்கிறோம் எதுக்கு சொல்றான் பற்றுக்களே இல்லாத பற்ற ஒரு அர்ச்சகனுக்கும் பிரச்சனை இருக்கு பணக்காரனுக்குதான் பிரச்சனை நினைக்காதீங்க எந்த சொத்து சுகமும் இல்லாத ஆண்டிக்கும் ஆயிரம் கவலை இருக்கு பிச்சைக்காரனுக்கு திருவோடு திருடு போக கூடாதுங்கிற கவலை இன்னொரு கவலை நான் போய் எனக்கு வாடிக்கையான வீட்டில் வாங்குறதுக்குள்ள ரைவல் வந்து வாங்கிட கூடாது இந்த பிச்சைக்காரனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ராத்திரியில ஒரு மாநாடு போடுவாங்க படுக்கிற இடத்துல என்னப்பா ஓன் விடுது ஓன் விடுது என்ன கொடுத்தாங்க ஏதோ கொடுத்தாங்க அவனு சொல்லுவான் அந்த டோர் நம்பர் பத்து இருக்கிறாளே அவ மூதேவி அவ் பழைய சோறு வந்து நாரி நாத்த மறுத்து நூணுலா ஆகிற வரைக்கும் அவளையும் சாப்பிட மாட்டா யாரும் கொடுக்க மாட்டா அது நாய்க்கூட திங்காதன பேரும் எனக்கு கொடுப்பா அதனால அந்த வீட்டுக்கு போகாதண்ணி அப்படிமா இன்னொரு டோர் நம்பர் பதிமூணு இருக்குதே மகாலட்சுமி ஸ்ரீதேவி வடிசாதம் புத்தம்புத்த சாதம் சாம்பாரோட எச்சி வைக்காத சாதம் போடுவா சமயத்துல வீட்டிலயே வந்து இலை போட்டு கூட போடுவா மகராட்சி அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அப்போ ஒரு பிச்சைக்காரன் ஒட்டு கட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசுறத அவன் சொல்லுவான் டோர் நம்பர் முப்பத்தி கரெக்டாக எட்டு மணிக்கு போனீங்கன்னா சுட சுட ஒரு செட்டு பூரியும் உருளைக்கிழங்கும் டெய்லி கிடைக்கும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க விட்டு கேட்டான் ஆஹா இதுவா சரி அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான் அந்த இப்போ ரெகுலர் பிச்சைக்காரக்கான வாடிக்கிறக்கான அவங்ககிட்ட யோ சத்திரத்தில் இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் போடுறாங்க யான்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி மிஸ்டாரேட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு இவன் போய் நின்றுடுவான் நின்று வழக்கமாக என் மச்சான் அந்த பூரி உருளைக்கிழங்கு வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி வாங்கி இவன் முன்னிடுவான் இப்போ இந்த பிச்சைக்காரனுக்கு என்னடா பிரச்சனைகளுக்கு திருடு போக கூடாது இப்ப பிச்சைக்காரனுக்கு ஆயிரத்தி இருக்குதுங்கும்புற போது பெருமாளும் போகக்கூடாது அப்படி அவனுக்கு பிரார்த்தனை இருக்கு நான் படுக்கிற இடத்துல யாரும் படுக்க கூடாது நான் தூங்கி எந்திரிக்கிற போது என் திருவோட நாயி கவிட்டு போயிடக்கூடாது இப்படி அவரவருக்கு பிரார்த்தனைகள் ஆயிரம் இருக்குன்ற அதனால அவரவர் சக்திக்கு எது எது துன்பமோ அந்தந்த துன்பம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் வந்து அனபிமதம் இது ரொம்ப அழகான வார்த்தை அபிமதம்னா விருப்பம் அனபிமதம்னா விரும்பத்தகாததுன்னு அர்த்தம் அவரவருடைய விரும்பத்தகாததுக்கு துன்பங்குற வார்த்தைக்கு அப்படி போட்டார் உங்கள் துன்பங்கள்லாம் நீங்க சொல்றதை விட உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி அழகா சொல்றாரு அப்போ இந்த துருத அபிமதம் தே சஹசிர துஷோ வகன உங்களுக்கு அதாவது இந்த சஹசிர துஷ ஆயிரம் கதிர்களை உடைய சூரியன் இதுல வர்ற இதுல அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெயர் சகசரத் ஆகாயத்தை விளக்கமாக்குகிறானோ எந்த கதிர்களாலே பத்து திசைகளை காண்பிக்கிறானோ எந்த கதிர்களாலே கரை எது என்று காட்டுகிறானோ எந்த கதிர்களாலே மலை மரம் எது நகரம் என்று காட்டுகிறானோ எந்த கதிர்களாலே பூமியை விளக்கமாக்குகிறானோ எந்த கதிர்களாலே தாமரையை மலர்வித்து ஓடைகளையும் பொ நமக்கு காண்பிக்கிறானோ எந்த கதிர்களாலே இருட்டை விரட்டுகிறானோ அந்த கதிர்களாலே உங்களுடைய துன்பங்களை அவன் நீக்கட்டும் என்று வாழ்த்துகிறார் ரொம்ப ஸ்லோகம் எஃபெக்டிவ் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய கட்டமைப்புக்காகவே சூரிய பெருமாள் உங்க மேல நிச்சயமா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அருள் செய்வார் ஒருமுறை வாசித்து விடுகிறேன் விஸ்தீர்ணம் வியோம தீர்காகா சபதி தசதிஷோ வேலா அம்புசோ அபீனியித் தமிசிராம் துதம் அனபிமதம் நாளைக்கு வந்து முத்துமாரியம்மன் கோவில் உண்டுங்க நாளைக்கு மட்டும் சுந்தரகாண்டம் இங்க ஏதோ விட நடக்குதா வெள்ளிக்கிழமை வந்து ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை வந்து லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் இங்கே நடக்கும் சிவாகிழமை ராமசகசனம் இங்கே தான் புதன்கிழமை மீண்டும் அடுத்த வாரம் இங்கே சூரிய சத்துக்காக சந்திப்போம் என்ற உபயதாரர்களான திருமதி லட்சுமி அவர்களுக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திரு ஜி ரகுபரன் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்